லாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமருத்துலிக்காக உங்கள் அலுமியலு குழந்தை ஆரோக்கியமாகவும் எதிர்ப்பு சக்தியுடனும் பிறக்க எளிய மருந்து கட்டுக்குடை இலை ஐந்தாறு எடுத்து அதை சாராக்கி அதனுடன் குங்கும பூவை பாலில் ஊற வைத்து அதையும் கலந்து நன்றாக கொதிக்க வைக்கும் நல்லா கலறிட்டே இருந்தோன்னா அது ஒரு அல்வா பதத்துக்கு வரும் இனிப்புக்கு பணம் கற்கட்டோ பணம் வெள்ளமோ சேர்த்து இத வந்து நாலு நாளைக்கு ஒரு தடவை கருவுற்ற தாய்மார்கள் எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா குழந்தை ஆரோக்கியமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியுடனும் பிறக்கும் குங்கும பூ எடுத்துக்கிறதுனால ரத்தம் சுத்திகரிக்கப்படும் உடல் சூட்டையும் தணிக்கும் குழந்தை மட்டும் ஆரோக்கியமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியோடும் பிறக்காது தாய்க்கும் தாயும் ஆரோக்கியமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியுடனும் இருக்க இந்த கட்டுக்கொடியை சாறு குங்குமப்பூ உதவும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களை மீண்டும் சந்திப்போம்